ீிாமூர்த்தி சுதேசி கேந்திரம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் மேஷி கிமா விதிகள் இந்த சாட்சி உண்மையில் தேசம் காலம் வஸ்து இவைகளை கடந்தது தேசம் காலம் வஸ்து இவைகளையெல்லாம் வியாபித்து கொண்டு அதே சமயம் தேச கால வஸ்துக்களுக்கு அதித்தமாக இருக்கிறது என்பதை இங்கே உபதேசம் பண்ணுகிறார் அப்ப எங்க இருக்கு இந்த சாட்சின்னு கேட்டா அதுக்கு பதில் அது எந்த தேசத்திலையும் இல்லை அதுக்குன்னு தேசம் கிடையாது தேசம் புத்தியோட கல்பன தேசம் காலம் என்பது கல்பனை கடந்தது நமக்கு புத்திக்கு வந்து நாம ரூபத்துலதான் பிடிப்பு இருக்கு புத்திக்கு நாம ரூபம் தேச காலம் இதுல பிடிப்பு இருக்கு ஆனா வஸ்துவோ இந்த நாமரூப தேச காலத்தை கடந்ததாக இருக்கிறது பெயர் வடிவமே இல்லாத ஒண்ணு நினைச்சு பாருங்க பெயர் வடிவமே இல்லாத ஒண்ணு நினைக்கிறதுக்கு சைத்தன்யம் இருக்கு மனசு கிடையாது மனசு இருக்குன்னு வச்சுட்டா கூட நாம ரூபம் இல்லாம சிந்தனையே பண்ண முடியாது சிந்தனை எப்பவுமே தேசகால பிடிப்போட தான் இருக்கு அதனால சர்வகதம்னு சாஸ்திரத்துல ஆத்மாவுக்கு சொல்லி இருக்கே அப்படின்னு கேட்டா அது ஏற்கனவே நமக்கு அந்த சுவாவம் இருக்கு தேசம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லா தேசத்திலையும் இருக்குன்னு நம்ம சொல்றோம் உண்மையிலேயே தேசமே மித்யா ஆகையினால சர்வகத்வம்னு சொல்றோமே அதுவும் கிடையாது கவுனம்தான் எல்லாத்தையும் ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிற வஸ்துவ எப்படி சொல்றது வேதம் என்ன சொல்லுகிறது ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னு சொல்றது ஆத்மன ஆகாச ஆகாசம்னா என்ன இடைவெளி இடைவெளி என்ன தேசமெல்லாம் வந்து அதுவே கற்பனைன்னு சொல்ற பொழுது அதுக்கப்புறம் எப்படி கடைசியில அச்சி போட்டு நமக்குறதா இல்லையா விளங்குறது ஆனா அதை சிந்திக்க முடியுமா கேட்டா உபனிஷத்துல கேன உபனிஷத்துல பாக்குறோம் எதை மனசால நினைக்க முடியாதோ ஆனா மனசு எதுனால நினைக்கிறதோ அதுவே பிரம் சொல்லிருக்கனதால் எண்ண முடியாதோ ஆனால் மனம் எதனால் எண்ணுகிறதோ அதுவே பிரம்மம் புரியலையா புரியுது ஆனா பெப்படிய புரிய புரிய எப்படி புரிய அதுதான் லட்சணத்தை கடந்ததா இருக்க எனக்கு புரிய வேண்டிய அவசியம் இனிமே அது அதாவது அந்த போராட்டம் ஓஞ்சு போயிடணும் அதாவது நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அது புரியலையே அதுக்குதான் ரூபம் கிடையாதுன்னு சொல்லிட்டோமே அத்ரேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் ஒண்ணுமே வராதப்பா அது ஜாதி குணக்கிரியா சம்பந்தம் ஒண்ணுமே கிடையாது இது நூறு வாக்கியம் நான் பாட்டு சொல்லிவிட்டேன் அதுக்கு வந்து ஜாதி கிடையாது குணம் கிடையாது கிரிய கிடையாது சம்பந்தம் கிடையாது அதை எப்படியும் வாயினால விளக்கு விளக்க முடியாதுன்னு விளக்கின்றே இருப்போம் என் மனசான மனு தேர் மனோமதம் வித்தி நேதம் ஜதிதமுபாசத்தே உபநிஷத்தை அப்படிதான் அவ்வயம் சொல்ற போது ஒரு உண்மை நமக்கு விளங்குறதா இல்லையா விளங்குகிறது இனிமே அது திரும்ப விளக்கிக்கணுமா வேண்டான்னு சொல்லணும் இதுக்கு மேல விளக்க முடியாது எதனால் மனம் எண்ணுகிறதோ எதனால் மனம் எண்ணுகிறதோ மனதால் எதை எண்ண முடியாதோ அது பிரம்மம் மனசுக்கு சிந்திக்கிற ஆற்றலே எதனால வர்றதோ சிந்திக்கிற ஆற்றலின் துணை கொண்டு ஆதாரமா இருக்கிற மெய்பொருளை சிந்திக்க முடியாதுன்னு சொல்றோம் ஆனா புரியறதா இல்லையா என்ன ஆகணும் வேற வழி இல்ல புரியலன்னு சொன்னா போய் சுவாமிட்ட போய் நம சிவாய ஜப்பம் பண்ணுவோம் சொல்லிடுவோம் பண்ண வேற ஏதாவது மெத்தட் இருந்தா இன்னொரு பக்கம் இன்னொரு புசத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் அதனால சர்வதேச பிரகுப்தி சர்வதேச பிரக்லப்திய சர்வகத்துவம் உச்சத்தேதா சர்வகத்துவம் நாஸ்தி அர்த்த அதாவது எல்லா தேசத்தையும் இப்படி மனசு நினைக்கிறதுனாலதான் எல்லாத்திலையும் அது இருக்குன்னு சொல்லிட்டோம் சொன்ன பிடிச்சு காலம் ஜாகிர தேச காலத்துல கிடையாது இருக்கோ சொந்தமா இருக்கா சொல்லிரத அவஸ்து அனுபவம் கிடையாது ஜாகிரத அவஸ்தில சொப்னா அவஸ்து கிடையாது இப்ப எந்த அவஸ்தியமான அவஸ்தியமான அவஸ்திரா சத்திய மாதிரி இருக்கு ஜாகிரத அவஸ்தையில ஜாகிரத சத்தியமா இருக்கு இத விசாரம் பண்ற போது ரெண்டு அவஸ்தையும் என்னவா தோணனும் ரெண்டு அவஸ்தையும் பொயின்னு தோணணும் ஆகையினால நமக்கு வந்து இப்ப ஜாகிரத அவஸ்தையில ரொம்ப கவலையோட படுத்துட்டு இருக்கும் அவஸ்தையில கவலை தீந்து போயிட்டு இருக்கு நம்ம ப்ராப்ளம் எல்லாம் அதுல சால்வ் ஆயிட்ட மாதிரி ஒரு பீலிங் முடிச்சு பார்த்தா ஓஹோ இன்னும் அவஸ்தில பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருந்ததுன்னு சொன்னா ஜாக்கிரத அவஸ்தையில முழிச்ச உடனே அது திரும்பவும் அது ஆகா தீர்ந்து போயிடுத்து கவலை எல்லாம் அப்படின்னு இருக்க முடியறதா தான் முடியல நீங்க இது வர்ணனை ஆரம்பிச்சா முடியல ஸ்லோகத்தை முடிக்கணும் இன்னைக்கு இல்ல சர்வகத்தம் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இந்த மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்யிருத்தம் மாயா கல்பித்த தேச கால கலனா கலனானா சமூகம் வைச்சித்ய மாயா வீவ விஜும்பயதி அதனால இது உண்மை புரியாதனால நம்ம என்ன வேணும் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறது அது எல்லாமே இருக்கிறது அப்படின்லாம் சொல்றோமே தவிர என்ன அர்த்தம்னா அதெல்லாம் வியாபிச்சிருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றோம் அவ்வளவுதான் வாஸ்தவமா சர்வகத ஆத்மாவுக்கு கிடையாது சர்வகதத்துவம் அல்பகதத்துவம் இதையெல்லாம் கடந்தது சுருக்கமா சொன்னா வாக்குக்கு அகோச்சரம் இப்ப இந்த இதையும் படிச்சுட்டோம் இல்லையா இருபத்தி ரெண்டாறு ஸ்லோகத்தையும் பாத்துட்டோம் அதனால அது வந்து அந்த கல்பயே பரிகல் தத் தேசகம் புத்தின தத் தேசக புத்தியினால் கற்பிக்கப்படும் தேசங்கள் அனைத்திலும் சாட்சி இருக்கிறது என்ன தேச தேசத்தை அறியிறவன் தேசத்துக்கு சாட்சி து யோஜயேத் வஸ்து யோஜயே அடுத்த ஸ்லோகம் அது சொல்ல போற இப்ப கொண்டு வர புறர் ூரிக்கேத்த तस्या तस्या साक्षी, स्वतो ூபாதினால என்னென்ன வஸ்துக்களை எல்லாம் நாம பாக்கிறோமோ சத்தியம் நினைச்சு பாக்கிறோமோ அதெல்லாம் வேதாந்த பாஷையில அதெல்லாம் பாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ச பஞ்சகம் ஒரு ஒரு பொருள்லயும் அஞ்சு அம்சம் இருக்கா முதல் மூணு அம்சம் பிரம்ம அம்சமா asti-bhati-priyam-rūpam-nāma-yithyam-śapanchakam, அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் தத்தோத்வயம் அஸ்தின இருக்கிறது பாத்தின விளங்குகிறது அப்புறம் வந்து அது இன்பமாக இருக்கிறது சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது அஸ்தி பாதி பிரியம் நாம அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் பேனா பேனா என்பது வந்து பே வீட்டுக்குள்ள பின்னாடி பிரயோஜனமா இருக்கும் என்ன இல்லாம வச்சுருக்கோம் அத்தனை சேத் அஸ்தி உட்கார்ந்து அஸ்தி பாதி பிரியம் அப்புறம் இதுக்கு ஒரு ரூபம் இருக்கு ரூபம்னா இதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கும் அஞ்சு அம்சம் இருக்க அஸ்தி பாதி அம்ச பஞ்சகம் இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா இருக்கிறது விளங்குகிறது இன்பமாக இருக்கிறதுங்கறதெல்லாம் பிரம்ம ரூபமா அதுதான் சத்து சித்து ஆனந்தம் அஸ்திங்கிறது சத்து பாத்திங்கிறது சித்து நாம கண்ண மூடி அப்படியே ட்ரை பண்ணாது கண்ணை திறந்துண்டு புத்தகத்தை பார்த்து இந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் நிறைய எத்தனையோ விஷயங்களை நாம பார்க்கிறோம் அத்தனையும் புத்தி என்ன பண்றது அதை நாமரூபத்தை பார்க்கறது அதை அட்ராக்ட் பண்ணுறது புத்திக்கு வந்து அது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கு எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கு எதை இதெல்லாம் புத்தி கற்பிக்கிறதோ அதெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டு கயிறை ஒருத்தன் வந்து ஒரு கோடா பார்க்குறான் ஒருத்தன் வந்து தண்ணி விழுந்த மாதிரி பார்க்குறான் இன்னொருத்தன் பாம்பா பார்க்குறான் இல்லை நிறைய சொல்கிறது உண்டு கயிறு பாம்பா பார்க்குறது மாத்திரம் இல்லை சில சமயம் பாம்பையே கைலா பாத்துருவோம் இப்படியும் உண்டு நிறைய கதையெல்லாம் அதனால இப்ப ஒரு க கட்டையை வந்து மனிதனாக பார்க்கிற போது ஒருத்தர் ஆள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக தெரியுதோ நம்ம ஆள் தான் இருக்காரு போல் இருக்குன்னு தோணும் இது வேற ஆள் போல் இருக்குன்னு தோணும் நான் வர்ணிக்க ஆரம்பிச்சா முடிவில்லை இப்படி ஒன்னொன்னும் நம்ம பார்க்கிற போது ஒரே பொருள் பல்வேறு விதமா காட்சி அளிக்கிறது அது மாதிரி என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் புத்தியில ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு பொருளை பாக்குறோம் நாம ஆனா எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் ஒருத்தர் வந்து சரியா பார்க்கிறார் இன்னொருத்தர் அறகுறையா பார்க்கிறார் ஒருத்தர் தப்பாவே பார்க்கிறார் ஆனா எப்படிதான் தப்பா பார்க்கறதும் எது நான் தான் அறகுறையா பார்க்கறது யாரு நான் தான் தெளிவா பாக்கிறது யாரு நான் தான் அதுக்கு பேரு ஏமின்னா சாமிதோ அதெல்லாம் வந்து கங்கைய நான் பாக்கறேன் ஹிமயமலைய நான் பாக்கறேன் என்னோட ரூம்மேட்ட நான் பாக்கிறேன் நாடக தீபத்தை பாக்கறேன் அப்படின்னு சொல்ற பொழுது அதை எல்லாத்தையும் என்ன பண்றது அந்த நாம ரூபங்களை எல்லாம் அந்த விற்பி எல்லாத்தையுமே இந்த சுத்த சைதன்யம் பிரகாசப்படுத்துகிறது நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை நாம் பார்க்கிறேங்கிறத பார்க்காம அதை பார்த்து அதில் மயங்கி போயிடுறோம் இல்லையா பார்க்கிறவன் நான் இருக்கேன் பா அப்படிங்கிறத விட்டு விட்டு என்னையே மெய் மறந்தோம்னா இந்த ஒரு சிலோன்ல ஒரு ப்ரோக்ராம் வைப்பான் அந்த ஊரில் தான் அது கேட்க முடியும் இங்க கேட்க முடியாது நம்ம ஊர்ல எல்லாம் திருநெல்வேலி கூட எடுக்குமா தெரியல மெய் மறப்போம் பொய் கரப்போம் ஒரு ப்ரோக்ராம் மெய் மறப்போம் பொய் கரப்போம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் டிவி அந்த இது ரேடியோவில் ஒண்ணு வரும் அதாவது ஒருத்தரை பொய் சொல்ல வைக்கிற போட்டி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊர்ல ஒரு பதிஞ்சு இருபது நாள் இருந்தேன் எவன் அதுல ஜெயிக்கல ஜவனும் ஜெயிக்கல தினம் மத்தியானம் ஒரு ஒன் ஒரு அரை மணி நேரம் அந்த புரோகிராம் நடக்கும் அதாவது உங்களால பொய் சொல்ல முடியாதுன்னு உங்களை புரிய வைக்கிறது அதாவது நீங்க பொய் சொல்லிகிட்டே வரணும் யோசிச்சு யோசிச்சு பொய் சொல்லணும் முதல்ல கேட்பான் பேர் என்னன்னா ராமசாமி அப்புறம் நடுவில் ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டு உங்க பேர் என்ன சொன்னீங்க கிருஷ்ணசாமிங்கணும் நீங்க ராமசாமி உண்மையை சொல்லிட்ட போச்சுன்னு போச்சு நீங்க உண்மையை மெய் மறப்போம் பொய் கரப்போம் நம்மளால உண்மை பேசுறது கஷ்டமே கிடையாது பொய் பேசுறது நமக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம மெய் மறந்து போய் பொய்யில முங்கி பொய்ய உண்மை நினைச்சு பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரம் இதுக்கு பழக்கத்துல ஒரு பதம் இருக்கு இந்த சரீரத்தை என்ன சொல்றோம்னா கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லி இந்த உடம்புக்கு வந்து இல்லது மனித உடம்பு மாத்திரம்தான் மெய்யாம் ஏன்னா மெய்ப்பொருளை காண்பதற்காக இறைவு நாள் இதுக்கு மெய்னு பேரா யாரெல்லாம் மெய்ப்பொருளை காணாம சாகரானோ நீங்களே ஃபுல்ல பண்ணீங்க ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் மெய் என்றால் மெய்யாய் விடுமோ மெய்ன்னு சொன்னா மெய்யாயிடுமா ஏதோ உபச்சாரத்துக்கா சொல்றோம் இல்லாட்டி இது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த புத்தி வந்து எதெல்லாம் கற்பிக்கிறதோ தத் திரகா திய சாட்சிக்கு அது சாட்சியா இருக்கு அதனால என்னன்னா அதனால முதல்ல அவர் வார்த்தை போட்டார் கிரமோத்தினு போட்டார் ஒரு வார்த்தை முன்னாடி கிரமோத்திதை முதல்ல அந்த பகிர்விருத்தி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் நாம ஸ்லோகத்தை இது பண்றேன் உங்களுக்கு ஆறாவது ஸ்லோகம் அந்தர் பகிர் விற்பி கிரமோச்சிதேன்னர் கிரமோச்சிதேனா முதல்ல விற்பி வந்த பிறகுதான் இதங்கிற விற்பி வர்றதுன்னு சொன்னார் ஆகையினால முதல்ல இந்த சுத்த சைதன்யம் அகங்கார விற்பிய பிரகாசப்படுத்தின பிறகுதான் இதமாக்கார விறத்திய பிரகாசப்படுத்துறது ஆகையினால விற்பி வந்துட்டே இருக்கு ய சாட்சி பவே ஆனா இது எப்படி சொல்றதுன்னா அந்நேவத் விதித்தாத் அத்தோ அவிதித்தி சுஷ்ரும பூர்வாம் ஏ நஸ்தா சச்சிரே எல்லாம் அது அறிந்ததை காட்டிலும் வேரானது அறியாததை காட்டிலும் வேரானது என்று எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு அறிவித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் புரியதோம் அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அந்நேவ தோதித்தி பூர்வேஷாம் சுஷ்ரும பூர்வேஷாம் ே யார் எங்களுக்கு அதை விளக்கி கூறினார்களோ அத்தகைய முன்னோர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுகிறது எதுக்கு இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு இந்த கைவல்லிய நவனியத்தில் கூட இருக்கு அறிவுக்கு அறிவு வேறு செய்யும் அறிவற்ற குதிர அறிவுக்கு வேறு அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்ல அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித் அறிவாய் நீயே அப்படின்னு இன்னொரு பாட்டு இருக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப விளக்கினா நேரம் ஆயிடும் புத்தி அகோச்சரஹா அது வாக்குக்கும் மனதுக்கும் அகோச்சரம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் அப்படின்னு விவேக சுடாமணி ஆரம்பமே அதுதான் வேதாந்த சாஸ்திரத்தால் கூறப்படுவதும் அதே சமயம் சர்வ பிரமாண அகோச்சரமாக இருப்பதும் அப்பிரமேயத்துவாதுன்னு போட்டுக்கணும் அதுதான் வந்து பிரமேயத்தை வந்து பிரகாசப்படுத்துறதே பிரமாத்துரு பிரமாண பிரமேய பிரகாசகா சாட்சி அப்பிரமேயா சம்ஸ்கிருத்த சொன்னா சௌரியமா arivavan பிரமாத் பிரமாத்தி பிரமாணம்னா அறிவதற்குரிய கருவிகள் பிரமேயம்னா அறியப்படு பொருள் arivavan அறிவதற்குரிய கருவிகள் அறியப்படு பொருள் அனைத்தையும் ஒளிர்விக்கின்றவனை பிரகாசப்படுத்துகின்றவனை அறியப்படும் பொருளாக அறிய முடியாது இப்படி சொல்லுவதால் நமக்கு உண்மை விளங்குகிறதா இல்லையான்னு கேட்டா சிஷ்யனுடைய தலையாற்றத வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும் என்னப்பா இவ்வளவு எல்லாம் சொல்றேனே புரியறதா என்ன ரொம்ப சிரமப்படாதீங்க போற புரிஞ்சு பாவம் ஏன் வஸ்து புரிஞ்சதா இல்லையா விடப்படாது இடத்துல சொல்லப்பட்டிருக்குற நீ அதை நன்கு அறிந்து விட்டேன் என்று நினைப்பாயே ஆனால் நீ அறியப்பட்டதானது ஆராய்ச்சிக்கு உரியதாகும் ஒரு நீ அறிந்து கொண்டு விட்டேன் என்று நினைப்பாயே ஆனால் உன்னுடைய அறிந்து கொண்ட தன்மையானது மீண்டும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக ஆகிறது பார்த்தா சிஷ்யன் அறிந்து கொண்டு விட்டேன் நான் அவர் குரு உடனே வந்து என்னப்பா நான் அறிந்து கொண்டேன்னு சொன்னையான வம்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி அறிந்து கொண்டேன்னு தெரியுமா குருநாதா நீங்க வாய்த்துருக்காங்க நான் திறந்துவிடுறேன் தான் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா குருநாதா நான் அதை அறிய அறியவில்லை அறிய விரும்பவில்லைன்னா ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்கிறது அதனால நான் அதை புரிஞ்சுக்கவும் இல்லை இனி புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனமும் பண்ண போறது நம்ம இத படிச்சா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புத்தியும் காணாமல் போயிடுவோம் பயமா இருக்கு அதனுடைய சூக்ஷம் என்னன்னா நான் அறியவில்லை ஏனென்றால் அது அறியப்படு பொருள் அல்ல எனவே நான் அறியவில்லை நான் அறிய விரும்பவில்லை ஏன்னா நீங்க இனிமே எனக்கு பிரயத்னம் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சாச்சு நான் எப்படி புரிஞ்சின்றிருக்கேன்னா அது அறியப்படு பொருளாக அறிய முடியாது என்பதை தங்களுடைய அருளால் அறிந்து கொண்டு விட்டேன் என்பது நான் அறிந்து கொண்டேன் என்ற சொல்லுக்கு பொருள்னா மண்யே விதித்தம்னு ஒரு வார்த்தை சொன்னான் நான் அதை அறிந்து கொண்டு விட்டதாக கருதுகிறேன் அப்படின்னா எப்படின்னார் புருவத்தை நெறித்தார் எல்லாம் அப்படி சொல்லணும் புருவத்தை நெறித்தார் உடனே இருங்குறுங்குங்க அதாவது அது அறியப்படு பொருளாக அறியவில்லை என்றும் எனவே அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நானே அதுவாக இருப்பதால் அது அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா ஆஹா அறிந்து விட்டா அப்படின்னா உடனே வந்து உபனிஷத் உடனே சந்தோஷமா ஓடி வந்து பேசுறது அவனுக்கு அது அறியப்பட்டது எவனுக்கு அது அறியப்பட்டதோ அது அறியப்படாதது அப்படின்னு சொல்லி உபனிஷத் ரொம்ப அழகா பேசுறதுல வாக் புத்தி அகோச்சர நான் நினைக்கிறேன் அப்ப சாஸ்திரம் என்னது இவ்வளவு திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்னா எதெல்லாம் அது இல்லையோ அதை நீக்கிறதுக்குதான் சாஸ்திர வாக்கியம் என் நேத்தி நேத்தி வச்சனை இப்ப நம்ம வந்து எதை நினைச்சாலும் அது இல்லை சொல்லிக் கொடுத்துறதுனால நமக்கு என்ன தோணும்னா படிக்கிறது வீண் கிடையாது தப்பான அபிப்பிராயத்தை படிக்கிறோமே தவிர அந்த வஸ்துவ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் ஸ்பெஷலா படிக்க வேண்டியது இல்லை புத்தி அகோச்சரா எதோ வாச்சோ நிவர்த்தன் மனசா சாஹா வாக்கு புத்திக்கும் அகோச்சரம் கீதையில பகவான் சொன்னார் அது புத்தியினால் கிரஹிக்கப்படுவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது சொன்னார் ஆனா புத்தியினால் கிரஹிக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம்னா புத்தியினால் கிரஹிக்கப்பட முடியாது என்று கிரகிக்கப்படுவது அப்படி புரிஞ்சுக்கணும் கிரஹிக்கப்பட முடியாது ஆனா திருப்தியும் வந்து ஆஹா அபரிச்சின்னன்னு பூர்ணன்னு புரிஞ்சு போயிடுறேன் அகம் அபரிச்சின்னக பரிபூர்ணகிறதும் ஊமையன் நனவை சொன்னாலே புரியாது ஊமையன் கனவு கண்டா அந்த கனவை சொன்னான்னா அவன் நனவை சொல்றதே நமக்கு சரியா புரியறதில்ல நனவுல ஒரு விஷயத்தே வந்து சொல்றாங்க அதுவேண்டு சாதாரணமே ஒரு வஸ்துவை சாதாரணமா எடுத்து சொன்னாலே புரியாது விவகாரமே புரியாத ஒருத்த போய் அத்தியாத்மிக பிரம்மனை பத்தி எப்படி சொல்றதுன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு யி கயா நீங்க வாக்கு மனசுக்கும் எட்டாதுன்னு ஒன்று சொல்லுகிறீர்களே அந்த பிரம்மன் அதுலது அந்த ஆத்மா இந்த சைதன்யம் அது இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது நீ எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லைங்கிறது நீ எப்படி தெரிஞ்சுக்கிற இருக்குங்கிறது எப்படி சுவாமியே தெரிஞ்சது வாக்குக்கு எட்டாதுங்கிறீங்க மனசுக்கு எட்டாதுங்கிறீங்க எது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டலையோ அப்படி ஒன்று இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா கேள்வி வரும்போது அப்படி ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் எ நீ வந்து என்ன சொல்ற வாக்கு மனசெல்லாம் நீ கிட்ட ஒண்ணுமே இல்லங்குறத நீ இருக்கியா இல்லையா இல்லங்குறத எப்படி சொல்ற நீ அதனால இல்லன்னு சொல்ற வந்து ஒரு குரு சொன்ன ஒரு யாருமே ஆள் இல்லாத இடத்த ஒண்ணு பாத்துட்டு வா எங்க போனாலும் இவன் இருக்கான் எங்க போய் பார்த்தாலும் ஒருத்தருமே இல்லாத ஒரு தேசத்தை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டாலும் மனசுல வந்து எல்லா விதமான நாம ரூபங்களை எல்லாம் நீக்கிட்டாலும் ஆராய் உணர்வு நீ என்றான் விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட நன்னி துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன் கடையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி நிறைய இருக்கு இதெல்லாம் அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆகையினால அந்த எல்லா அதாவது ஏதோ ஒண்ணு தெரியணும் நமக்கு எல்லாருக்கும் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஆன்மீகத்துல என்னன்னா நீங்க கொஞ்ச நாள் இந்த ஆன்மீகத்துல ஊற ஊற என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஊற ஊற என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இடத்துல குறு குறு குறுன்னு வரும் எந்த இடத்துல இந்த இடத்துல குறு குறுன்னு அப்போ நீங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க இங்கே குறுகுருன்னு வரணும் அப்புறம் வந்து இந்த முதுகு தண்டில் அப்படியே லேசாக ஒரு சின்ன எறும்பு ஊர்ற மாறி இருக்கும்னா இதெல்லாம் சொல்லிட்டு மேம்ம வந்து இது வந்து அந்த இடா பிங்கலா சுசும்னா நாடி வழி அப்படி எறும்பு சின்ன எறும்பு ஊடுற மாதிரி இருக்கும் அது உடனே வராது அதுக்கு பதினேழு வருஷம் ஆகும் நீ பண்ணிட்டு நான் பதினேழு வருஷமா எனக்கெல்லாம் சீக்கிரமே ஊர் உனக்கு சீக்கிரம் கொஞ்சம் நாள் ஆகும் போட்டிருக்கேன் நீ பாவம் பண்ணியிருக்கேன்னா என்னத்தையோ கதையெல்லாம் விடலாம் நிறைய சொல்லலாம் நம்ம அதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் அது ஏற்புடையது அல்ல அதெல்லாம் வந்து ஊடுறது மேலே ஊறுறது கீழே ஊடுறது அப்படிலாம் கிடையாது அப்பா அது வந்து வாக்குக்கு மனசுக்கு அட்டாதுன்னு சொன்னால் அந்த அரிய அந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது ஒருத்தன் இருக்கான் அதில் அவனை நீ வந்து நெகேட் பண்ண முடியாது நீக்க முடியாது அதனால் அபிஷயத்வேன நியாயத்தையே பிரம்மன்னர் ஆனந்தகிரி அபிஷத்வேன ஞாயத்தே பிரம்ம அபிஷயம்னா என்ன அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஆக என்னால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அது அறியப்படும் பொருளாக அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சு அவன் கேட்குறான் கதம் தாதுருக்கு மயா கிராகியம் அதை எப்படி நான் கிரகிக்கிறது கிரகிக்கிறதுனா உணர்றது புரிந்து கொள்வது அப்படின்னாட்டா முயற்சி பண்ணாது நீ அதுவாகவே இருக்கிறாய் அதை புரிந்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்யாதே மெடிடேஷன் அதாவது அப்படியே உட்காந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் அது இவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எங்க வீட்டு டெலிபோன் நம்பரை நம்ம ஆசிரமத்தை டெலிஃபோன் நம்பர் என்னோட நம்பரை நான் அதிலேயே சுற்றின்னு இருந்தேன்னு வச்சுங்களேன் என்னாகும் கொஞ்சம் நேரத்தில் கை இதாகிடும் ஒய்னு ஒரு சத்தம் கேட்கும் அவ்வளோதான் எப்படி என்ன பிரயோஜனம் அது ஏன் கண்ணையே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் ஏன் கண்ணையே நான் பார்க்கணும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்க்கலான் கண்ணாடியில் தெரிகிறது ஏன் கண்ணா அது ரிஃப்ளெக்ஷனாக பிரதிமீன் இல்ல இல்ல இந்த கண்ணாலே இந்த கண்ணை பாக்கணும்னா கண்ணை தோண்டுவே என்ன பண்ணுவேன்னா கண்ணை தோண்டிடுவேன் அதனால இத்திச்சேன் மைவ கிரக தான் உன் கண்ணால நீ ஒரு ஃபோட்டோவை பார்க்குற போது அந்த ஃபோட்டோவில் கேமராமேன் தெரிகிறாரா கண்ணுக்கு தெரியல ஆனால் இருந்திருக்காரா இல்லையா இருக்கார் அவர் இருக்கார்னு இப்படி தெரியுதுன்னா ஃபோட்டோ இருக்கிறதுனால தெரியுதுண்ணா அது மாதிரி என் உடம்பு மனசு புத்தி இருக்கிறதுனால அங்கே பின்னாடி சாட்சின்னு ஒன்று இருக்குன்னு தெரியறதுண்ணா இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் சொல்ல முடியல அதனால் இத்திச்சேன் மைவ என்ன அர்த்தம் நீ மான் ஏவ கிர நீ தெரிஞ்சிக்கவே வேண்டாம் அது தெரிஞ்சுக்கிற வஸ்துவே கிடையாது அதனால என்னன்னா சர்வ கிரக எல்லாவற்றையும் நீ ஒடிக்கிட்டியான ஆத்மா தஸ்மாத் வா ஏ தஸ்மாக அந்நோந்தர ஆத்மாயா வேதத்தில் இருக்கு அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் அப்புறம் என்னன்னா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட நீ எல்லாத்தையும் பொய் பொய் பொய் பொய்னு எல்லாத்தையும் இது வந்து போலி உண்மைன்னு சொல்லி நீ அறிவு பூர்வமா நீக்கிட்டியானா சர்வகிரக உபசம் சாந்தமேவசிஷது அது தானே இருக்கப்பா அது தானாகவே இருக்கு அது எஞ்சி இருக்கிறது பூர்ணமே அவசிஷத்தேன்னு மாதிரி இங்கே சுயமேவ அவசிஷதே நீ அதை நீக்கிட்டியான உன்னுடைய அறிவின் துணை கொண்டு இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் ஒன்று இருக்கு அவர் எடுக்கிறனால அதை எடுக்கல இந்த இதுதான் எடுத்திருக்காரு அந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் ஒரு கேள்வி அதுக்கு அழிக்கப்படுகிறதோ அது மித்யா சத்தியம் அசத்தியம் சொல்றதில்லை பிரம்ம சத்தியம் ஜெகத் அசத்தியம்னு சொல்ல மாட்டோம் ஜெகத் மித்யா ஆக இந்த மித்யாங்கிற சொல்லுக்கு கண்ணுக்கு நம்ம அனுபவத்துக்கு அது சத்தியம் மாதிரி தோன்றினாலும் சாஸ்திரத்தினுடைய ஜானத்தினால பார்க்கும் பொழுது அது வந்து அது பொய்யா இருக்கு ஆக ஒரு கோணத்தில் பார்க்கும்போது உண்மை மற்றொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அது பொய் எது ஒரு கோணத்தில் உண்மையாகவும் மற்றொரு கோணத்தில் பொய்யாகவும் இருக்குமோ அதை வந்து அசத்தியம்னு சொல்ல மாட்டோம் மிச்சான்னு சொல்லும் முயல் கொம்புன்னா அது அசத்தியம் இல்லவே இல்லை ஊமை பேசுகிறான்னா ஊமை பேசுகிறான்னா பேசுகிறவன் ஊமை கிடையாது இல்லையா ஒரு காலத்தில் ஊமையாக இருந்தானே அது வேற விஷயம் ஊமை பேசுகிறான்னா பேசுகிறவன் ஊமை கிடையாது அது அப்படி ஊமை பேசுகிறான்ங்கிற வார்த்தையே சரி வராது அதனால் இந்த கா தாமரை முயல் கொம்பு இதெல்லாம் சொல்கிறோமே இந்த இதெல்லாம் வந்து கண்ணுக்கு வந்து உண்மையாக காணந்தீரும் அப்படித்தான் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அந்த நீர் சத்தியம் மாதிரி தெரிகிறது அறிவிக்கிறது அவசிஷதே அப்ப இதெல்லாம் என்னன்னா நான் பாக்கிற உலகம் இந்த வேறுபாடுகள் பல்வேறு உடல்கள் பல்வேறு மனங்கள் பல்வேறு புத்திகள் இங்க இருக்கிற பிரமாத பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் இங்க இருக்கிற பிரமாத பிரமாணம் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிரமாத உங்ககிட்ட இருக்கிற பிரமாதிரு பிரமாணம் எல்லாருக்கும் தெரிகிற பிரமேயம் எல்லாம் பிரமாத பிரமாண பிரமேயம் அவசிஷது நீ அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதேங்கிறார் நீயே அதுவா இருக்கிற போது என்னை நான் அறிய போகிறேன் முயற்சி பண்ணாதே உன் கண்ணால எப்படி உன் கண்ணை பார்க்க முடியாதுங்கிற உண்மையோ அது மாதிரி நீ இருக்கேங்கிறதே போரும் நீ எப்படிப்பட்டவனுங்கிற லக்ஷணத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அவ்வளவு நீ இதோட சேர்த்துக்காது உடம்பு மனசு புத்தியோட சேர்த்துக்காதேங்கிறதுலதான் பரம தாத்பரியம் நீ இந்த உடம்பு மனசோட சம்பந்தப்படாத போது நீ எப்படி இருக்கேன்னு சொல்றதுல தாத்பரியம் கிடையாது அதுதான் பூர்ணமா இருக்கு அதனால உடம்பு மனசோட சேர்த்துக்கிற புத்திய நீக்கு ஒன்னையும் உடம்பு மனசோட சேர்த்து பார்க்காதே மற்றவங்களையும் உடம்பு மனசோட சேர்த்து பார்க்காதே இத நல்லா மனசுல திரும்ப திரும்ப நினைச்சுப்பாரு இப்போ நீங்க சொல்றீங்க என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இது இன்னொரு ஸ்லோகம் இருக்கு நீதி சதகத்துல பர்தரி ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்காரு சாதாரண அது வைராக்கிய சதகத்துல இருந்தா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் அது வந்து திக் கால திக் காலா தியனச்சி மூர்த்தையே நீதிசதகத்தினுடைய தியானஸ்லோகம் இதுதான் பர்தரியுடைய நீதிசதகத்தினுடைய தியானஸ்லோகம் தியானஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகம் சொல்லுகிறதுனா திக்கு காலாதி அனவச்சின்ன திசைகள் திசைனா தேசம் காலாதீன என்ன காலம் முதலானவைகள் அனவ சின்ன அவைகளால் வரையறுக்கப்படாத இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் வரையறுக்கப்படாத எல்லையற்ற அறிவே உருவான வடிவமாகிய இறைவா சின்மாத்திர மூர்த்தையே அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நீதான் அதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அடுத்த வரி சொன்னார் சுவானுதி ஏக்கமான அதுவே நீ உணர்வதை தவிர அதை அறிந்து கொள்வதற்கு வேறு வழி கிடையாது ஸ்லோகம் இப்ப என்னன்னா நான் இருக்கேன் என்ன அறியப்படும் பொருளை அறிய முடியாது அறிய வேண்டிய முயற்சி தேவையில்லை அப்படிங்கிற அறிவை நான் எங்க பெறதுன்னா அடுத்த கேள்வி நான் வந்து என்ன அறிஞ்சிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற அறிவை எங்க பெறதுன்னு தான் பிரமாணம் தாதுத்தியபேக்ஷாச்சே துாாத் த இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் தேவையில்லை ஆதிசங்கரர் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் வேதா விநாசினம் நித்யம் ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல இத இந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்ற அதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கலாம் பாஷம் பார்த்தா தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அது படித்து பார்த்தா தெரியும் அதாவது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கருவி வேண்டாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கருவி வேண்டாம் இப்போ வந்து இது என்ன நிறம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு வேணும் சப்தத்தை கேட்கறதுக்கு காது வேணும் இதெல்லாம் கருவிகள் அறி கருவிகள்னு பேர் அறிவு கருவிகள் சம்ஸ்கிருதத்தில் ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம் ஆக விஷயங்களை கண்களின் துணை கொண்டு அறிக கண்கள் முதலானவைகளின் துணைகளை கொண்டு அறிகிறேன் அதை மனதை நான் நேரடியாக அறிகிறேன் என்னை எதன் துணை கொண்டு அறிய வேண்டும் தேவையில்லை அதனால என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு மானம் மானம்னா பிரமாணம் அளவுகோல் தமிழில் வந்து மானம்னா அளவை அளவுகோல் அதுக்கு மானமே பரவாயில்லை அதனால வந்து காண்டல் அளவை கருதல் அளவை இத புரியுமா காண்டல் அளவை பிரத்யப் பிரமாணம் கருதல் அளவை அனுமான பிரமாணம் இப்படி எல்லாம் வந்து காண்டல் அளவை கருதல் அளவை இப்ப இங்க வந்து என்னன்னா இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது நீங்கள் இருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் அப்படின்னா அது சரி வராது அப்ப வந்து நான் இருட்டுக்குள்ள நான் இருக்கேனா இல்லையா ஏன்னா வெளிச்சமே இல்லை அதனால நான் இருக்கேனோ இல்லையோன்னு சந்தேகமா வரப்போறது நான் இருக்கேங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் வேண்டாம் பிரகாஷ்வரூபத்தானே பிரகாசஸ்வரூபமாக இருப்பதால் தானே அறிவே வடி உருவாக இருப்பது அதனால தான் சித் வப்புகுன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித் வப்புகுன்னா அறிவே உடலாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது சரி இந்த சொல்றீங்களே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா தாத்ஷா இந்த என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் வேண்டியதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஸ்ருதி பட்ட வேதத்தை படி வேதம்னா என்ன அர்த்தம் தெரியும்ல வேதம்ங்கிற சொல்லுக்கே அறிவு பேரு வித்து தாத்து அதனால வேதம்னாலே என்ன அர்த்தம் தெரியுமோ அறிவு நூல் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் விளங்காத வாழ்க்கைக்கு பயனுள்ள பேருண்மைகளை நமக்கு விளக்கி கூறுகின்ற அருள் தெய்வீக நூல் வேதம் என்று சொல்லப்படுகிறது வேதத்தை விட்ட அறம் வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள மதிஞர் தர்க்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதிய வீடு பெற்றார்களே திருமந்திரம் தமிழ் வேதம் போட்டான் தமிழ் அறிவு போடப்படாது சொல் வந்து சம்ஸ்கிருத சொல் தமிழ் வேதம் அப்ப இருந்தே தெரியுது வேதம் சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு வருது மேகசின் தமிழ் வேதம் அப்படின்னு வருது அப்ப தமிழ் வேதம்னு போட்டாலே வேதம் சொல்ல சம்ஸ்கிருத்தமா இருக்கு நாயன்மார்களுக்கோ இந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது அவர் சந்தோகாங்கிறார் ஒரு ஆழ்வார் பௌழியாங்கிறார் வேதங்களெல்லாம் சொல்றார் சாமவியா விண்ணவா இப்படி எல்லாம் பாடல்கள் எல்லாம் பார்த்தா தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் எங்க பார்த்தாலும் இருக்கு கோயில்ல எல்லா ஓதுவாரும் முதல்ல பாட ஆரம்பிக்கிற பாட்டு என்ன தெரியுமா அங்கமும் வேதமும் ஓது நாவர் நாளும் அடி பரவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறான் அங்கமும் வேதமும் ஓது நாவர் அங்கத்தையும் ஓதுகின்ற நாக்கை உடைய நாள்தோறும் அடி மங்குல் மாடவீதி அப்படின்னு சிதம்பரம் நடராஜரை பாடுறாங்க அதனால வந்து இதெல்லாம் அது தான் நினைச்சா போயிடும் ஸ்ருத்தின்னு சொன்னா என்னன்னா பரம்பரை பரம்பரையா சொல்லிட்டு வர்ற வேதத்தை படின் நீயா படிக்காத நீயா படித்தா தப்பு தப்பா புரிஞ்சு நுடுவ ஆகையினால பரம்பரை பரம்பரையா சொல்லி கொடுக்கறதுக்குன்னு குரு குருன்னு ஒருத்தர் இருக்கார் ஆகையினால நீ வந்து அவர்கிட்ட போய் ஒழுங்க படி குரு குருவின் வாயிலாக வேதத்தை படிப்பாயாக அப்படி படிச்சா என்ன கிடைக்கும்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை என்னை என்னை நானே அறிகிறேன்னு சொன்னா அதுலேயும் பிரச்சனை நிறைய வரும் அறிபவனும் நானே அறியப்படும் பொருளும் நானே அறிவதற்குரிய கருவியும் நானே அப்ப அது மூணு கர்த்தா கர்ம கிரியா இங்க வராது அசக்கியஸ்தர்ஹி யம் இந்த ஸ்லோகத்தை சேர்த்துதான் படிக்கணும் எதி சர்வ கிரகத்யோ சக்கியஸ்தரிஹி தியம் ைோயிர <grahatyago> பகிர் வைஷோனு பூயதாம் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் சமாதிய பேசுறது அதாவது என்ன சொல்லி இருக்குன்னா இதுக்கப்புறம் நிறைய நம்ம சேர்த்துக்கணும் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் பண்ணி நீ என்ன சொல்றாருன்னா எல்லா அந்த அரியற விஷயங்கள் எல்லாம் மனசுல ஒதுக்குங்கிற அறியப்படுகின்ற விஷயங்கள எல்லாம் மனசுல ஒதுக்கிங்காக பயிற்சிக்காக அதாவது நமக்கு ரொம்ப வருஷமா இந்த அறியற விஷயத்தையே நினைச்சுட்டு இருக்கோமா அதனால என்னன்னா கொஞ்சம் நீ என்ன பண்ற கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கு இதெல்லாம் அறிஞ்சிக்கணுங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்காக நியூஸ் பேப்பர் படிக்காம இருக்கணும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுடும் எல்லா சர்வகிரக தியாகா சர்வ கிர சொல்லிருஷி எதவா காயமான பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசு அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரம் விமுச்ச நிர்ம சாந்திர கல்பத்தை பதினெட்டாம் அத்தியாயத்தில் தனியான இடத்துக்கு போயிடணுங்கிறார் விவித்த சேவி கொஞ்சமாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் உந்திடும் லக்வாசி எதவா காயமான சகா உடம்பு வனசெல்லாம் வந்து காயத்தை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் தியான யோக பரோ நித்தியம் தியானம் பண்ணணும் வைராக்கியம் சமுபாசிருத்தா என்ன உலகத்துல ஈடுபடக்கூடாது அகங்காரத்தை விட்டணும் நிறைய இருக்கங்க ஆறாவது அத்தியாயத்திலயே நிறைய சொல்லிருக்கு ரகசித்திதா யோகி இஞ்சித சததம் ஆத்மானம் ரகசிஸ்திதா ஏகாக்கி எத சித்தாத்மா நிராசி அபரிக்கிரகா நிறைய சொல்லியிருக்கு அதனால சர்வகிர கொஞ்ச நாளைக்கு இந்த பயிற்சிக்காக சர்வகிரகத் தியாகா இது என்ன சொல்றாருன்னா அது பண்ண முடியலன்னாங்கிறார் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா எனக்கு இதெல்லாம் விட முடியலன்னா எல்லாம் கொஞ்ச எல்லாம் இருக்கு அதனால இதெல்லாம் விட்டுட்டு போய் இங்கேயே இருந்துடுறா நாளையிலேருந்துண்ணா எல்லாம் டிக்கெட் எல்லாம் நானே இருக்க மாட்டேன் அதனாலதான் கேட்கலாமான்னு தோடி வேண்டாம் வச்சுட்டேன் ரெண்டு பேரும் கைய தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் விட்டு விட விடுறதுக்கு முடியலன்னாங்கிறார் எதி சர் எதி சர்வ கிரக சர்வகிரக தியாக அசக்கியா அசக்கியா எல்லாம் முடியல சுவாமி அதெல்லாம் வேண்டான் தருகி தியம் வாழுங்குறார் சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி தியம் தியம் சொன்னா ஞானத்தையே சார்ந்துருங்கிறார் அதாவது சமாதிக்கு போயிட்டமான ஞானமும் அடங்கிடும் ஞானமும் அடங்கி போயிடும் அது சமாதியில் ரொம்ப நேரம் அப்படியே இருப்போம் அப்போ எந்திரிப்போம் ஏதோ சாப்பிடுவோம் திரும்பவும் சமாதிக்கு போயிடுவோம் இப்படி இருக்கும் அவர் சொல்கிறார் அதெல்லாம் பண்ண முடியலன்னா அப்படிங்கிறார் பண்ண முடியலேன்னு சொன்னால் நீ ஞானத்தையே சார்ந்துரு தத் தீனக சரணம் அப்படி அதீனமாக இருக்க தீன்பகிர்வா ஏஷக அனுபூயதாம் அதை சார்ந்திருந்து அதனை அடைந்து அதனை அடைந்து அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்திலேயே உறுதியாக இருந்து அங்க மாமேக்கம் சரணம் ரஜாங்கிறதுக்கு அதான் அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துல நெலச்சிருந்து அர்த்தம் சங்கராச்சாரியாருடைய அர்த்த வந்து வா என்று உாக அப்படி இருந்துட்டு பகிர்வா அந்தர்வா ஏஷகா அனுபூயதாம் அகங்காரமும் நான் தான் விஷயங்களும் நான் தான் சர்வம் கலு இதம் பிரம்மன்னு சொல்லி உலகத்தையே பிரம்மமா பார்த்துண்டு வாழ்வாயாக தனியா இருந்து மனச ஒடுக்க முடியலேன்னு சொன்னா நீ இதெல்லாத்தையுமே பிரம்மமா நினைத்து கொண்டு மதம் அமிர்தத்வம் ஹி விந்தே ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா விந்ததே அருதம் அதனால கீதையில பகவான் சொல்லியிருக்கார் நீ என்ன வேணாலும் விவகாரம் பண்ணிக்கோ ஞானத்துல உறுதியா இருவார் மாத்தவம் செய்யணும் செய்வார் முக்தர் அப்படின்னு சொல்லி கைவல்ய நவநீதன் சொல்லிருக்கு பசியன் கீதையில பகவான் அதத்தான் அதிகமா வேறொருத்துல சொல்றார் அதனால தத்துவ வித்து குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இத்தி மத்துவான என்னன்னா கொஞ்சம் பழகறதுக்காக வேண்டி அப்படி சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு பேரு சகஜ சமாதி அந்த சமாதி என்னது சகஜ சமாதினா என்ன அர்த்தம் எப்பவும் விவகாரம் பண்ணிட்டே இருப்பாரு எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்த்தைப்பட்டாலும் ஞானத்திலேயே ஆழமான மனசு ஞானத்துல தோய்ந்து இருக்கு தோய்ந்து இருக்கும் ஆக இந்த ஸ்லோகம் அதாவது நீங்க தனியா இருந்து தியானம் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இந்த விஷயத்த இல்லை உலகத்தில் விவகாரம் பண்ணி இந்த ஞானத்தில் இருக்கலாம்னு சொல்றது எப்படி இருந்தாலும் முக்கியம் என்னதுன்னா இந்த ஞானம் பெறுவது முக்கியம் ஞானம் பெற்றத்துக்கு பிறகுதான் விடணும் தியாகம் பண்ணுறதா இருந்தா தானாகவே ஞானம் வராது அதனால ஸ்ருத்தே குரோர் முகாத்து ஸ்ருதி பட்ட சொல்லியிருக்கு ஆக அந்தர்வா பகிர்வா ஏஷகா அனுபவியதாம் ஏஷகான்னா என்ன அர்த்தம் இந்த பிரம்மன் இந்த ஏஷகாங்கிற சப்தம் வந்து ஆத்மாவானது பிரம்மன் அனுபவிக்கப்படட்டும் ஆக நாடக தீபம் நிறைவு பெறுகிறது முதல் ஸ்லோகத்தில் அவர் வந்து பரம்பொருள் தான் மாயினால உலகமாயிற்று ஜீவனாகவும் ஆயிற்றுன்னு சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் விஷ்ணு முதலான உயர்ந்த தேகங்கள்ல தெய்வமாக இருக்கிறார் காட்சி அளிக்கிறார் மனிதர் முதலான கீழான உடம்புல இருந்து இந்த தெய்வத்தை பூஜை பண்றார் ஒரே வஸ்துதான் ரொம்ப நாள் பூஜை பண்ற பாகியத்தினாலதான் ஆத்ம விசாரம் பண்ண தோன்றுகிறது ஆத்மவிச்சாரம் செய்தால் அதனால மாயை அறியாமை நீங்குகிறது தான் ஒருவனே எஞ்சி இருப்பதை உணர்கிறான் அத்வைதத்தை தான் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிருக்கு நாலாவது ஸ்லோகமும் முதல் ஸ்லோகம் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கு விஷயத்தை கடவுளே உலகமாக ஆனார் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்கு அது எப்படிங்கிற விளக்கத்தை உயர்ந்த உபாதி தாழ்ந்த உப்பா அதிக விஷயம் விளக்கப்பட்டது நீண்ட நாள் ஏற்படுகிறது ஆத்ம விசாரம் பண்ணினா ஆத்ம ஞானம் பெறப்படுகிறது அறியாமை நீங்குகிறதுன்னு சொல்லப்பட்டது நாலாவது ஸ்லோகத்துல துவைதந்தான் துக்கம் அத்வைத்தந்தான் மோக்ஷங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு மோக்ஷத்துக்கு காரணம் பந்தத்துக்கு காரணம் சொல்லப்படுறது அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஆக பந்த காரணம் வந்து அவிச்சாரம் மோக்ஷ காரணம் வந்து விசாரம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக நாலாவது ஸ்லோகம் பந்த மோக்ஷ ஸ்வரூபத்தை சொல்லியது ஐந்தாவது ஸ்லோகம் பந்த மோக்ஷ காரணத்தை சொல்லியது ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து தொம்பதார்த்தம் பண்ணப்பட்டது ஸ்லோகம் வரைக்கும் தொம்பதார்த்தம் தான் பரமாத்மான்னு சொல்லப்பட்டு முதல்ல சொல்லப்பட்ட பரமாத்மா துவயானந்த பூர்ணஹான்னு சொல்லோமே அந்த வஸ்துதான் இந்த சாட்சின்னு சொல்லி புரிய வைக்கப்பட்டது இத தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் சொன்னார் இருபத்தி நாலு வரைக்கும் போட்டுங்கோ இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் குருமுக சாஸ்திர சிரவணம் குருமுகத்தக சாஸ்திர சிரவணம் அப்புறம் இருபத்தாறாவது ஸ்லோகம் நீங்க வந்து இதை தியானமும் பண்ணலாம் இல்லாட்டி விவகாரத்திலையும் இந்த ஞானத்தோட இருக்கலாம் இதை இதெல்லாம் தெரிஞ்சின்ற பிறகு விவகாரத்தை விட்டுட்டு தனியா போய் இதை தியானம் பண்ணிவிடும் இருக்கலாம் அப்படி பண்ண முடியாட்டா இந்த ஞானத்தோடைய உலகத்தில் வாழலாம் எப்படி இருந்தாலும் ஒன்றுதான் ஞானத்தில் நிறைத்து நிற்கிறதா முக்கியம்னு சொல்லி இந்த நாடக தீபம் நிறைவு பெறுகிறது இதில் முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த நாட்டிய மேடை நாட்டிய மேடை நாட்டியத்தை நடத்துகின்றவர் நாட்டியம் ஆடுபவள் பக்க வாத்தியங்கள் வாத்தியங்கள் அப்புறம் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அவையோர் சபையோர் இந்த உத அதற்குறம் இந்த உதாகரணத்தை வைத்து கொண்டு அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள் இதை திரும்ப திரும்ப நீங்கள் படித்து நீங்கள் நல்ல மனசில் இந்த அறிவை பதிய வைக்க வேண்டும் என்று நான் பகவானை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் குருவை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் திரும்பவும் இந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம் முதல் ஸ்லோகத்தை நீங்க அப்புறம் பாராயணம் பண்ணுங்க ஜகத் பூத்த பிராவிஷ்ஜீவ நீங்கள் ஊருக்கு போய் இது நல்லா அந்த ஸ்லோகத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி இந்த அர்த்தத்தை நினச்சுண்டே இருங்கோ உங்களுக்கு சர்வமங்களமும் ஏற்படும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமு தச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி Harehkom